ஸ்ரீகுருபியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதன்வகம் பக்தி அப்படிங்கிறது நம் அனைவருக்கும் இருக்கவேண்டியதான ஒரு குணம் பக்தின்னு என்ன அதன் ஸ்வரூபம் என்ன அந்த பக்தி எந்த வஸ்துவனிடத்தில் வைக்கணும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடியதான லாபங்கள் என்ன அதனால் நமக்கு பயன் என்ன அப்படிங்கிறத நாரதசுவாமி பக்தி சூத்திரம் அப்படின்னு நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் அதனுடைய ஸ்வரூபம் அனைத்தையும் அதிலே நமக்கு காண்பிச்சுருக்கேன் அத்தாத்தோ பக்தி வியாக்கியா சாமஹா அப்படின்னு ஆரம்பிக்கிறார் நாரதசாமி நான் பக்திங்கிற ஒரு வஸ்துவை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் பக்தின்னு என்ன அப்படின்னா பிரியம்னு ஒன்று சொல்கிறோம் இந்த பிரியத்திற்குத்தான் பக்தின்னு பேர் அப்படின்னு நாரதஸ்வாமி சொல்கிறேன் சாத்வஸ்மின் பரம பிரேமரூபா அமிர்தஸ்வரூபா சுவா புமாசித்தோபவதி அமிர்தோபவதி திருப்தோபவதி எத்ய ந கிச்சித் வாஞ்சதி ந சோசதி ந்வேஷ்டி ந ரமத்தை நோத்ஸாஹீபவதி அப்படின்னு நாரதசுவாமி சொல்கிறார் அதாவது நாம் எந்த வஸ்துவனிடத்தில் ரொம்ப பிரியம் வச்சுருக்கோமோ அந்த பிரியத்திற்கு தான் பக்தின்னு பேர் அது ஒரு குணம் மனோகுணம் அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வஸ்துவனிடத்தில் பிரியம் இருக்கும் ஒரு சிலருக்கு பணத்தின் மேலே பிரியம் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு சிலருக்கு புத்திரன் மேலே பிரியம் இருக்கும் ஒரு சிலருக்கு தான் செய்யக்கூடியதான தொழில் மேலே பிரியம் இருக்கும் முழு ஈடுபாடு இருக்கும் இன்னும் சிலருக்கு சொத்து வீடு வாசலில் பிரியம் இருக்கும் இந்த பிரியம் பிரியம்னு சொல்கிறோமே அதற்குத்தான் பக்தின்னு பெயர் அப்படின்னு நாரதசுவாமி சொல்கிறார் நாம் பணத்தின் மேலேயோ வீடு வாசல் மேலேயோ இதெல்லாம் நாம் பிரியம் அது நமக்கு கொஞ்ச கிடைக்கும் அது இந்த வெலாம் அழியக்கூடிய வஸ்துக்கள் அது ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிடும் அது போன உடனே நமக்கு ரொம்ப மனசுக்கு தாபமாக இருக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்கும் இனிமீது நாம் ஜீவிச்சு இருக்கிறதே பிரயோஜனம் இல்லைங்கிற அளவுக்கு மனசு விட்டுபடும் ஆனால் அந்த பிரியத்தை அழியாத வஸ்துவ நிறத்தில் நாம் வச்சோமானால் அது நம்முடைய ஆயுஷ்காலம் முடிய நமக்கு அது போகவே போகாது அப்படி சாஸ்வதமாக இருக்கக்கூடிய வஸ்துவ நிறத்தில் பக்தி வை பிரியம் வை அப்படின்னு நாரதசுவாமி சொல்கிறார் எல்லா புமான் சித்தோபவதி அமிர்தோபவதி திருப்தோபவதி எத்ய ந கிஞ்சித் வாஞ்சதி ந சோச்சதி ந துவேஷ்டி ந ரமத்தை நோத்ஸாஹிபவதி அப்படின்னு எந்த வஸ்து அழியாத வஸ்துவோ எந்த வஸ்து நமக்கு துணை புரியிறதோ எந்த வஸ்து நமக்கு ஆயுஷ்காலம் முடியக்கூட வருதோ அது மாதிரி வஸ்துவனிடத்துல பக்திவை அப்படின்னு சொல்கிறார் அது மாதிரி வஸ்து இருக்கா அப்படின்னா இருக்கு ஈஸ்வரன் பகவான் தான் சாஸ்வத்தமான வஸ்து எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியதான வஸ்து அப்படின்னு உபனிஷத்தை நமக்கு காண்பிக்கிறது அந்த பகவான் இடத்துல பக்தி பண்ணணும் என்ன விதமாக பக்தி பண்ணணும் நாரந்த சுவாமி நமக்கு காண்பிச்சிருக்க பகவானிடத்தில் பக்தி பண்ணுறது அப்படின்னா என்ன விதமாக பக்தி பண்ணுறது அப்படின்னு வர்றபொழுது லோகவேதேஷு தது ததனுச்சரணம் தத்விரோதிஷு உதாசீனா பவது நிச்சயதார்டா தூர்தும் சாஸ்திரரக்ஷனம் அப்படின்னு ஒரு சூத்திரம் காண்பிக்கிறார் உலகத்தில் எது மிக மிக அவசியமோ அதன் பக்தி வைக்கணும் ஈஸ்வரனால இந்த உலகமே நடக்கிறது அந்த ஈஸ்வரன் மேலே நீ பக்தி வை ஈஸ்வரன் மேலே பக்தினு எப்படி வைக்கிறது அப்படின்னா லோகவேதேஷூ தது தத்விரோதிஷு உதாசீனதா ஈஸ்வரனை ஈஸ்வரன் மேல் பக்தி வைக்கிறது அப்படின்னா ஈஸ்வரன் நமக்கு எதை காண்பிச்சிருக்காரோ ஈஸ்வரன் ரூபமாக எது இருக்கோ அதன் மேல் பக்தி வைக்கணும் அதுதான் உண்மையான பக்தி அப்படின்னு காண்பிக்கிறார் அதுதான் பகவான் சொல்கிறார் ஸ்ருதிஸ்மிருதியும் அமைவாஜே எஸ்தா முல்லங்கிய வர்த்ததே ஆஜாட்சேதி மமதிரோகி மத்பக்தோபி நவைஷ்ணவா அப்படின்னு பகவான் சொல்கிறார் ஸ்ருதி அப்படின்னா வேதம்னு அர்த்தம் ஸ்மிருதி அப்படின்னா மகர்ஷிகள் பண்ணின தர்மசாஸ்திரங்கள் இவைகள் இரண்டும் மமைவாஜே என்னுடைய உத்தரவுகள் எஸ்தா முல்லங்கிய வர்த்ததே இந்த வேதமும் நம்முடைய தர்மசாஸ்திரமும் காற்ற வழியிலே ஒவ்வொருவரும் வாழ்க்கையை நடத்தணும் அப்படி யார் வாழ்க்கையை நடத்தலையோ அதை தர்மசாஸ்திரத்தையும் வேதத்தையும் யார் மீறாளோ அவர்கள் ஆக்ஞாசேதி என்னுடைய உத்தரவை மீறினவர்கள் மமத்ரோஹி எனக்கு துரோகம் செய்பவர்கள் மத்பக்தோபி நவைஷ்ணவஹா அவர்கள் என்னுடைய பக்தன்னு சொல்லலாம் வேஷத்தை மாற்றிக்கலாம் வெளியில் சொல்கிறது என்னுடைய நாமாவாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நான் வைஷ்ணவா அவன் பகவத்பக்தன் என்னுடைய பக்தன் அப்படின்னு நான் அவனை என்றைக்குமே நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு பகவான் சொல்கிற அப்படி பகவானுடைய உத்தரவான வேதத்தின் மேலையும் தர்மசாஸ்திரங்கள் மேலேயும் யாருக்கு முழு விஸ்வாசம் இருக்கோ அவன்தான் பக்தி பண்ணுறவன் அவன்தான் உண்மையான பக்திமான் அப்படின்னு நாரதசுவாமி சொல்கிற உண்மையான பக்தி பண்ணுறவன் அப்படின்னா யாரு அப்படின்னா பவது நிச்சயதார்டியா தூர்துவம் சாஸ்திர ரக்ஷனம் உண்மையான பக்தி இருக்குது உறுதியான பக்தி இருக்குது பகவானிடத்துல அப்படின்னு ஒருத்தன் இருக்கான்னா அவனுக்கு நம்முடைய சாஸ்திரங்கள் மேலே அவனுக்கு நிச்சயதார்டியம் இருக்கும் உறுதியான நம்பிக்கை இருக்கும் இந்த உறுதியான நம்பிக்கையை யார் வச்சுருக்கானோ அவன்தான் பக்தி பண்ணுறவன் அப்படின்னு நாரதசுவாமி சூத்ர பக்தி சூத்திரத்துல நமக்கு காண்பிச்சுருக்கார் இந்த பக்திங்கிறது எத்தனை விதமாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை கூட நாரதசுவாமி சொல்றார் அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்க்கலாம்